அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சின் கண் ஆணி போன்றவர்களை இவ்வுலகம் உடையது எனவே வடிவின் சிறுமையைக் கண்டு எவரையும் இகழல் ஆகாது என்பது இந்த குரலின் பொருள் வினைத்திறத்தின் பெருமையைக் கண்டு ஒருவனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உருவின் சிறுமையைக் கண்டு அவமதித்துவிடல் ஆகாது மற்றொரு கோணத்தில் பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளை மதித்து அவர்களிடத்தில் உள்ள திறமையை எவ்வாறு சமூகத்தில் பயன்படும் விதத்தில் அமைக்க வேண்டும் என்பதை தொலைநோக்கு சிந்தனையுடன் திருவள்ளுவர் அன்றே கூறியிருப்பது போற்றுதலுக்குரியது செயல் உடையவரை அறியும் முறையை இக்குரட்பா உணர்த்துகிறது பரமேஸ்வரனுடைய திருமணம் இமயமலையில் நிகழ்கின்ற போது இவ்வுலகம் நிலை குலைந்த போது அச்சமயம் உருவில் சிறிய அகஸ்திய முனிவர் வந்து நிலைப்படுத்தியது போல உருவத்தில் சிறியர் ஆயினும் அரிய காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பெரிய ஆற்றல்களை உடையவராய் இவ்வுலகில் சிலர் ஒடுங்கியிருப்பர் உருவம் நோக்கி அவர்களை இகழ்ந்து விடாமல் அவர்களது உள்ள திண்மையை உணர்ந்து உவந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குரட்பாவின் உள்ளார்ந்த கருத்து தற்பெருமை கூடாது என்பதை கூறும் பின்வரும் பாடலில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அறநெறி சாரம் அதிலிருந்து நாம் மேற்கோளாக இந்த குரலுக்கு பார்க்கிறோம் பாடலை பலகற்றோம் என்று தற்புகள் வேண்டா அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உளவாம் பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் பரந்த கதிர்களை உடைய சூரியனை கையில் உள்ள சிறு குடையும் மறைக்கும் ஆதலால் யாம் பல நூல்களையும் கற்றுள்ளோம் என்று ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளல் பல நூல்களையும் ஆராய்ந்து அறிந்தவர்க்கும் புலப்படாத அச்சாணி போன்ற இன்றியமையாத ஓர் உறுதி சொல் சில நூல்களை பயின்றவர்களிடத்தில் இருக்கக்கூடும் உடலின் சிறுமை கண்டு ஒன்புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிர்வொளிதான் விண்ணளவாயிற்றோ விளம்பு நன்னறி பாடல் இருபத்தி ஆறு இளமையான பெண்ணே கதிரவனின் ஒளியானது காணும் கண்ணின் அளவோடு நின்றுவிட்டதா இல்லை அதன் ஒளி எங்கும் பரவி இருக்கிறது அதனை வெல்லும் ஒளி வேறில்லை அதுபோல கற்றறிந்த புலவர் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அவரது கல்வியாகிய கடலின் பெருமையை யாரும் எளிதாக எண்ணமாட்டார்கள் மூதுரை என்கின்ற நூலிலே இவ்வாறு ஒரு பாடல் அதையும் மேற்கோளாக பார்க்கிறோம் மடல் பெரிது தாழை மகிழ் கந்தம் மடல் பெரிது தாழை கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் தாழம்பு பெரிய மடலாக பூத்திருக்கும் அதன் மனத்தை எல்லோரும் விரும்புவதில்லை மகிழம்பு அளவில் சிறியதாக இருக்கும் ஆனால் அந்த மனம் நெடுந்தொலைவு வீசும் எல்லோரும் விரும்புவர் அதுபோல எவரையும் உடல் அளவை கொண்டு மதிப்பிடக்கூடாது கடல் மிகப்பெரியது அதன் நீர் குளிப்பதற்கு கூட பயன்படாது அதன் அருகில் தோண்டிய சிறு ஊற்றில் வரும் நீர் வருகுவதற்கு கூட பயன்படும் இனி பதவுரை பார்க்கலாம் உருள் இந்த உலகமானது உருளைகளை உடைய சக்கரம் பெருந்தேர்க்கு பெரிய தேர்க்கு அச்சு ஆணி அச்சில் உள்ள கடையாணி அன்னார் போன்ற உடைத்து செயல் திறமையுடையவரை உடையது உருவுகண்டு எனவே சிரிய உருவத்தை பார்த்து எல்லாமை இகழாமல் வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது உருள்னா சக்கரம்னு அர்த்தம் இந்த சக்கரத்துக்கு அவ்வளோ பெரிய தேருக்கு அச்சாணி சின்னதுதான் அது மாதிரி ஆனால் அதுதான் தேரையே இந்த சக்கரத்தை கீழே விழாம அவ்வளவு பெரிய தேரே நடத்தி கொண்டு போறதுக்கு உதவியாக இருக்கிறது அது மாதிரி சில பேர் பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியலாம் ஆனா அவர்களிடத்துல அறிவு திறமை செயல்பாடெல்லாம் இருந்தா அதைத்தான் நம்ம பார்க்கணும் உருவத்தை பார்த்துட்டும் நம்ம தப்பா எடப்போட கூடாதுங்கிறதா விஷயம் இந்த உலகமானது செயல் திறமை உடையவரை உடையது உருளைகளை உடைய பெரிய தேர்க்கு கடையானி போன்ற செயல் திறமைகளை உடையவரை இந்த மாபெரும் உலகமானது உடையது எனவே உருவத்தில் சிறியதாக இருக்கிறார்கள் என்று பார்த்து இகழாமல் அவர்களுடைய செயல் திறமையை பயன்படுத்துகின்ற அளவிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குரட்பாவின் தெளிந்த கருத்து உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து